பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தாருள்ளம் தன்னிரந்தரத்தின் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் மிக்க எழுநிலம் அவற்றின் வேளாம் நன்னிலம் மறுவும் ஏக்க நாயகன் பதங்கள் போற்றி கைவல்லனவனீதம் தத்துவ விளக்கப்படலாம் நாப்பத்தி பாடல் பொன்னம்பலவ சுவாமிகள் உரையில் படி தூலமே மருவும் ஜீவன் சொல்லிய விஸ்வனாகும் ஸ்தூலமே மருவும் ஈசன் சொல்லும் விராட்புருடனாகும் தூலமே அன்ன கோஷம் தொகுது மனத்திற்கொள்வாய்வாய் ஆசிரியர் எப்படி பரம்பொருளின் மீது கற்பனை நிகழ்கிறது என்பதை விளக்கிக் கொண்டிருக்கிறார் காரணக்கற்பனை சூக்ஷ்ம கற்பனை ஸ்தூல கற்பனை மூன்றும் பார்த்தாகிவிட்டது ஆக பரம்பொருள் ஒன்று தான் இருக்கிறது அந்த பாடலை திரும்ப திரும்ப நாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் இருபத்தி ஒன்றாவது பாடல் இந்த இதில் இந்த இதில் எத்தனாவது நம்பர் சொல்ல முடியாது இருபத்தி ஒன்று ஏழு இருபத்தி இந்த புக்கில் அந்த மணிவாசகர் பதிப்பதத்தில் எத்தனாவது பாட்டு பாடுது இப்படி போல நாம ரூபங்கள் இரண்டுமின்றி இருபத்தி ஒன்று ஏழு இருபத்தெட்டு தானா சரி இப்போ இருபத்தி இப்படி போல நாமரூபங்கள் இரண்டும் இன்றி ஒப்பமாய் இரண்டற்று ஒன்றாய் உணர்வு ஒளி நிறைவாய் நிற்கும் அப்பிரம்மத்தில் தோன்றும் ஐம்பூத எல்லாம் செப்பு கற்பனையினாலே ஜனித்தவென்று கொள்ளே அந்த பாட்டை மறக்கக்கூடாது கற்பனையினாலே என்று அறிந்து கொள்ளே அதுதான் எப்படி என்ற கால் அந்த கற்பனை தான் எப்படி என்ற கால் அப்படி நம்ம அர்த்தம் பண்ணி புரிஞ்சுக்கணும் அந்த கற்பனையை விளக்கமாக சொல்லி கொண்டு வருகிறார் எப்படி அதுக்கு சம்ஸ்கிருதத்தில் டெக்னிக்கலாக சொன்னால் காரணப் பிரபஞ்ச அத்தியாச அப்புறம் சூக்ஷ்ம பிரபஞ்ச அத்தியாசா அத்தியாசன்னா கற்பனை கயிற்றில் பாம்பை போல தண்ணீரில் அலையை போல கடல் என்ற சொல்லை போல அப்படின்னு நம்ம திருஷ்டாந்தம் வச்சு புரிஞ்சுக்க வேண்டியது அது மாதிரி கயிற்றில் பாம்பை போல பரம்பொருளின் மீது இருக்கின்ற ஒரே பொருள் நாமரூபங்கள் இரண்டுமின்றி ஒப்பமாய் இரண்டற்று ஒன்றாய் உணர்வு ஒளி நிறைவாய் நிற்கும் அப்பிரம்மம் அப்பிரம்மத்தில் தோன்றும் ஐம்பூத விகாரமெல்லாம் செப்பு கற்பனையினாலே செப்பு கற்பனையினாலே செப்ப போகின்ற கற்பனையினாலே ஜனித்தவென்று அறிந்து கொள்ளே அதெல்லாம் தோன்றியது என்று புரிந்து கொள்வாயாக பரம்பொருளின் மீது கற்பனைகள் எப்படி உருவாகின்றன என்பது பற்றி தெளிவாக விளக்கப்பட்டு கற்பனையை கற்பனை என்று புரிந்து கொண்டு கற்பனையைக்கு முக்கியத்துவம் தராமல் பிரம்மத்தை உணர்ந்து கொள்வது வேதாந்தத்தின் உபதேசம் ஆனால் இப்போ பண்ணு படிச்சுட்டு இருக்கிற போர்ஷன் என்ன கற்பனை எப்படி உண்டாகிறது கற்பனையில் ஒரு ஒழுக்கம் இருக்குது கற்பனையில் ஒரு ஒழுங்குப்பாடு இருக்குது அந்த ஒழுங்குபாடு விளக்கப்படுகிறது ஆக காரண சமஷ்டி காரண சரீர அத்தியாசம் காரண சரீர அதாவது இண்டிவிஜுவல் டோட்டல் வஷ்டிகாரண ஷரீரத்தியாசம் அதே மாதிரி வஷ்டி சூக்ம ஷரீர அத்தியாசம் சமஷ்டி சூஷ்ம ஷரீரத்தியாசம் அப்புறம் ச வஷ்டி ஸ்தூல சரீர அத்தியாசம் இதிலெல்லாம் அபிமானிக்கு ஒரு ஒரு பேர் வச்சிருக்கு வஷ்டி காரண சரீர அபிமானிக்கு பேர் பிராஜன் பேர் வெஷ்டி சூக்ம சரீர அபிமானிக்கு பேர் தைஜசன்னு பேர் வஷ்டி காரண ஸ்தூல சரீர அபிமானிக்கு பேர் விஸ்வன்னு பேர் அதுதான் கடைசி பாட்டில் நம்ம பார்த்துருக்கோம் ஸ்தூலமே மருவம் ஜீவன் சொல்லிய விஸ்வனாகும் அதே மாதிரி சமஷ்டி இந்த டோட்டல்ல சமஷ்டி காரண சரீர அபிமானியாக இருக்கக்கூடிய சைத்தன்யம் பியூர் கான்சியஸ்னஸ்ஸுக்கு சமஷ்டி காரண சரீர அபிமானி சைதன்யத்துக்கு பேர் ஈஸ்வரன் பேர் இன்னொரு டெக்னிக்கல் பேர் அவ்யாக்கிருத்தன்னு பேர் அப்புறம் சமஷ்டி சூஷ்ம ஷரீர அபிமானியாக இருக்கக்கூடிய சைத்தன்யத்துக்கு இன்னொரு பேர் ஹிரண்ய கர்ப்பன்னு பேர் அப்புறம் சமஷ்டி ஸ்தூல சரீர அபிமானி சைதன்யத்துக்கு அப்போ ஸ்தூலமாக வரும்போது விராட்டுன்னு பேர் அப்புறம் சூக்ஷ்மாயிருக்கும்போது அதுக்கு ஹிரண்யகர்பன்னு பேர் ஈஸ்வரன்னு பேர் ஆகா ஈஸ்வரா இரண்யகர்பகா விராட்புருஷா என்று சமஷ்டி லெவலில் பேர் வஷ்டி லெவலில் பேர் என்னென்னு கேட்டால் பிராஜ்ஞகா தைஜசகா விஸ்வஹா மாண்டூக்கிய உபனிஷத் முழுவதும் இதான் விஷயமே இந்த பிராஜ்ஞனும் ஈஸ்வரனும் ஒன்றுன்னு ஐக்கியம் பண்ணி இந்த தைஜசனும் ஹிரண்ய கர்ப்பனும் ஒன்றுன்னு ஐக்கியம் பண்ணி அப்புறம் அதே மாதிரி விராட்டும் விஸ்வனும் ஒன்றுன்னு ஐக்கியம் பண்ணி கடைசியில் மூணும் கற்பனைன்னு சொல்லி கடைசியில் அத்தனையும் நெகேட் பண்ணி பிரம்மைவ சத்தியம் பிரம்மன் ஒன்று தான் சத்தியம் பிரஜானம் பிரம்ம அயமாத்மா பிரம்ம தத்துவம் அசி அகம் பிரம்மாஸ்மி அப்படி சொல்லி உப இதைத்தான் இப்போ பார்த்து கொண்டு இருக்கோம் இப்போ இந்த நாற்பத்தி ரெண்டாவது பாடல் இவர் நான் பொன்னம்பல சுவாமிகள் உரை நிறைய பேர்கிட்ட கையில் இருக்கிறதுனால நான் உங்களுக்கும் தர சொல்கிறேன் அந்த பொன்னம்பல சுவாமிகள் உரையை கொண்டு நம்ம பார்க்குறதுனால இப்போ இது நம்ம இந்த கடைசி நாற்பத்தி நம்பர் அதுபடி அவரோட நம்பர் போட்டிருக்கார் எப்படி அவர் வந்து அந்த பாயிரத்தை ஏழையும் சேர்த்துட்டே போகிறார் அவர் அந்த நம்பரு அதனால் பாயிரம் ஏழை பிரித்து போட்டதுனால புஸ்தகத்தில் கன்ஃபியூஷன் வந்துகிட்டே இருக்குது ஒரு ஒரு நம்பர் சொல்கிறது ஒரு வழியே பார்க்கணும் இல்ல ஸ்தூலமே மறுவும் ஜீவன் சொல்லிய விஸ்வனாகும் ஸ்தூலமே மறுவும் ஈசன் சொல்லும் ஸ்தூலமே அன்ன கோஷம் துன்னும் ஜாகிர எல்லாம் தெளிவர்கள் அன்ன கோஷம் ஜாகிரத அவஸ்தை தான் ஸ்தூல கற்பனை ஈதென்று தொகுத்தது மனத்தில் கொள்வாய் தொகுத்ததுன்னு சொன்னா சுருக்கமாக கூறியதுன்னு ஆசிரியர் சொல்வார் விளக்கம் சொல்கிறவர் உரையாசிரியர் சொல்கிறார் சொ தொகுத்தது என்றால் சங்கேபமாக சொன்னேன் ரொம்ப விஸ்தாரமாக சொல்லலை இதை நீ மனசில் புரிந்து கொள்வாயாக மனத்தில் இருத்தி கொள்வாயாக மனசிலாயோ அப்படிங்கிறா பாருங்கள் மலையாளத்தில் அது மாதிரி இது மனசில் வச்சு போயாக அப்படிங்கிறார் புரிஞ்சுட்டியான்னு கேட்குறது இல்லை மனசிலாயோன்னா அது மாதிரி மனசிலாகி வச்சுக்கணும் ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ க்ளாஸ் அடுத்த ஸ்லோகத்துக்கு போகணுமே அடுத்தது சீரிய வீசனார்க்கும் ஜீவர்க்கும் உபாதி ஒன்றே ஆரிய குருவேதறிவது எப்படி என்றால் அறிவது எப்படி என்றால் காரிய உபாதி ஜீவன் காரண உபாதி ஈசன் வீரிய மிகு சமஷ்டி எல்லாம் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் கேள்விகள் ரொம்ப இதை வந்து ஒரு தினம் படிச்சா போறாது ரெண்டு தினம் படித்தா போறாது படிச்சுட்டே இருக்கணும் அவதான் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் தெளிவு ஏற்படும் என்ன கேட்கலாம் சீரிய ஈசனாருக்கும் கடவுளுக்கும் கடவுளுங்கிறவர் யார் எல்லாவற்றையும் படைத்து காத்து அழிக்கின்ற வஸ்து சுத்த பிரம்மம் படைக்கிறதும் இல்லை காக்கறதும் இல்லை அழிக்கிறதும் இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் ஈஸ்வரன் அசுத்த பிரம்மமானு கேட்டுவிடக்கூடாது அப்போ வந்து ஈஸ்வரன் பிரம்மன் சுத்த பிரம்மன் வந்து அதில் எதுவுமே கிடையாது கடவுளுக்குற தத்துவமே கிடையாது அதனால் கடவுளுங்கிறதே வேதாந்த திருஷ்டியின்படி கற்பனை நல்ல கற்பனை அற்புதமான கற்பனை அது வியாபகாரிக கற்பனை ரிலேட்டிவ் ரியாலிட்டி இது வந்து மற்ற யாரும் ஒத்துக்கிறது இல்லை அத்வைத வேதாந்திகளை தவிர விசிஷ்டாத்வைதிகளோ சைவ சித்தாந்திகளோ துவைதிகளோ யாருக்கும் இந்த வார்த்தையை கேட்டாலே அலர்ஜி அதனால் பிரம்மந்தான் சத்தியம் ஈஸ்வரத்தன்மை ஒரு கற்பனை தோற்றம்ங்கிற வார்த்தையை அவங்களால் ஜீரணமே பண்ண முடியாது அதனால் அவர்களுக்கு உலகம் உண்மை உயிர்கள் உண்மை வாழ்க்கை உண்மை கடவுளும் உண்மை கடவுளை வழிபட வேண்டியதும் உண்மை வழிபட்டால் பயன் கிடைக்கும் என்பதும் உண்மை முக்தியும் உண்மை நம்ம என்ன சொல்கிறோம் பந்தமே மித்தியமாயங்கிறோம் கற்பனை கற்பனைங்கிறோம் பந்தமே கற்பனை எனவே மோட்சமும் கற்பனை இதை புரிந்து கொள்வதுதான் மோற்றம்ட்டோம் அதனால இந்த ஃபிலாசபி அவங்கள்கிட்ட கிடையாது அது அது சௌரியமான ஃபிலாசபி எது நீ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பூஜை பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி பக்குவம் நம்ம அதெல்லாம் ஒத்துக்கிறோம் மறுக்கலை அது கற்பனைன்னு சொல்கிறான் அவ்வளோதான் அழகான கற்பனை கடைப்பிடிக்க வேண்டிய கற்பனை அது தர்மமான கற்பனை அதில் யார் இல்லைன்னு சொன்னால் அதர்மும் கற்பனை தர்மமும் கற்பனை நீ அதில் வந்து கடவுளை பக்தி பண்ணு வேண்டான்னு சொல்ல நான் உன்னோடு சேர்ந்து நல்லாவே பூஜை பண்ணுறேன் நல்லாவே செய்கிறேன் பண்ணுறேன் போகிறேன் ஆனால் அது அல்டிமேட் ரியாலிட்டின்னு சொன்னேன்னா அது வந்து நல்லா யோசித்து பார்த்தேன்னா சாஸ்திர வார்த்தைக்கும் யுக்திக்கும் அனுபவத்துக்கும் விருத்தமானது ஸ்ருதி யுக்தி அனுபவம் மூணுக்கும் அந்த ஈஸ்வரனும் ஜீவத்தன்மையும் ஈஸ்வரத்தன்மையும் ஜெகத்தன்மையும் சத்தியம்ங்கிறது ஸ்ருதி யுக்தி அனுபவ விருத்தம் ஆகையினால அதை நாம் நெகேட் பண்றோம் ஆனால் இப்போ இங்கே விஷயத்துக்கு வருவோம் இந்த டாபிக் வருவோம் என்ன கேட்குறான் சிஷ்யன் சீரிய ஈசனாருக்கும் ஈசன் சீரிய சீரிய ஈசனாருக்கும் இவனை இவனை விசேஷத்தை போடலை அவருக்கு தான் விசேஷனம் சீரிய ஈசனார் சீரியேசனா இருங்கிறதுக்கு அவர் விளக்கம் பாருங்க பொன்னம்பல சுவாமியில் ஒரே உங்களுக்கு அந்த புத்தகம் கொடுக்க சொல்றேன் அப்புறம் சீரியசனா இருக்கும்னா சர்வஜத்வாதி கல்யாண குணங்களினால் சிறந்த ஈஸ்வரனுக்கும் ஜீவர்களுக்கும் சிறந்தங்கிறதுக்கு அர்த்தம் ப்ராக்கெட்ல கொடுத்துட்டார் அவர் சிறந்த சீரியன்னா என்ன அர்த்தம் சிறந்த என்னத்தில் சிறப்புனா எல்லாம் அறிந்த தன்மை எல்லாவற்றையும் ஆக்கும் தன்மை படைக்கும் தன்மை காக்கும் தன்மை அழிக்கும் தன்மை எல்லா சக்தியும் அவருக்கு பகவானுக்கு வந்து சக்தி இருக்குது சர்வஜகா சர்வசக்திமான் சர்வ சர்வஜ சர்வேஸ்வர சர்வாதிஷ்டாதா சர்வாந்தர்யாமி சகல கல்யாண குணகண ஏக நிலையஹா எல்லா நற்குணங்களும் பொருந்தியவர் சுத்த பிரம்மத்துக்கு குணமே கிடையாது நல்ல குணம் கெட்ட குணம் ரெண்டும் கிடையாது ஆகையினால் ஈஸ்வரனுக்கு இந்த கல்யாண குணங்கள்லாம் இருக்கு அதனால் அவர் சீரிய ஈசன் அந்த சீரிய ஈசனார்க்கும் ஜீவர்க்கும் ஜீவர்க்கும்னு சொன்னால் நமக்கும் ஜீர்கள் எல்லாம் புல்லிருந்து பிரம்மாஜி வரைக்கும் பிரம்மாஜியே ஜீவன் தான் வேதாந்த திருஷ்டிப்படி சாஸ்திரப்படி பிரம்மதேவன் இருக்காரே படைப்பு கடவுள்னு சொல்லப்படுறாரே அவருக்கு ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காரு நீ இந்த வேலையை கொஞ்சம் செய்யுன்னு சூப்பர்வைசர் மெயின் சூப்பர்வைசர் ஈஸ்வரன் தான் அதனால அந்த பிரம்மாஜி வரைக்கும் எல்லாருமே ஜீவர்கள் ஜீவருக்கும் உபாதி ஒன்றே ரெண்டு பேருக்கும் உபாதி ஒன்றாயிருந்தா எப்படி புரிஞ்சுக்கிறது ஸ்தூல சூக்ம உபாதி ஒன்றாயின் அவருக்கும் ஸ்தூல உபாதி இருக்குது சூக்ம உபாதி இருக்குது நம்மளை மாதிரி தான் உபாதி ஒன்றுன்னா ஒரே உபாதின்னு அர்த்தம் இல்லை என்ன உனக்கு எனக்கு இப்போ கேட்குறாங்கல்ல என்னையா பெரிய ஜாதி வித்தியாசம் ஓ உடம்புலேயும் ஓடுது என் உடம்புலையும் சகப்பிரத்தந்தான் ஓடுது நீ என்ன பெரிய ஜாதி நான் இப்படி பேச சாதாரணமாக பேசுகிறது உண்டு இல்லையா ஜாதியை பற்றி ஜாதி இல்லைங்கிறதுக்கு ஒன் ஆஃப் தி மெயின் ரீ முக்கியமான வாதம் என்ன தெரியுமா உன் உடம்புலையும் என் ஒரே ரத்தம் தான் ஓடுது உன்ன கருப்பு ரத்தமாக ஓடுது அப்படின்னு கேட்பாங்க அது ஒரு வாதம் அது மாதிரி இங்கே வந்து பகவானுக்கும் என்ன மாதிரி அவருக்கும் ஸ்தூல சரீரம் இருக்குது சூட்ச காரண சரீரம் இருக்குது அப்படின்னா பெரிய பெரிய வித்தியாசம் அவருக்கும் பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் இருக்குது ஹீ ஆல்சோ சம்சாரின்னா அவரும் சம்சாரி தானே அவருக்கும் பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் இருந்தால் அவரும் தானே காரிய உபாதி ஒன்றேல் அதான் சொல்றாரு பாரு உபாதி ஒன்றேன்னா என்ன அர்த்தம் ஸ்தூல சூக்ம உபாதி ஒன்றாயின் ஆரிய குருவே சாதாரண குரு இல்லை ஆரிய குருவே ஆரிய குருவுக்கு என்ன அர்த்தம் சொல்றாரு பாருங்கள் சன்மார்க்கத்தில் இருக்கும் ஆசிரியரே ஆரியன்னு சொன்னால் இங்கே தமிழில் வந்து ஆரியன்னு சொன்னால் கைவர்கணவாய் வழியாக வந்தவன் எழுதி அர்த்தம் பண்ணிட்டு யாரும் பிரிட்டிஷ்காரன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டான் அது ஏதோ பெருசா சொல்லி இன்னும் திரும்ப கைப்பருகனவாய் வழியா வழியா அந்த பக்கம் போங்குறான் எப்படி ஏதோ பாசிபிளாக இருக்கிற விஷயத்தை ஏதாவது பேசினா பரவாயில்லை அப்படி பார்த்தா உலகத்துக்கு வந்தவெல்லாம் திரும்பி போத்தான் வாங்கும் உலகத்துக்கே வந்தவன்லாம் சரி நீங்களாம் நேராக அங்கிருந்து வந்தீங்க நேரம் திரும்ப போங்க ஐயா இங்கெல்லாம் இது உங்க இடம் இல்லை நீ உங்கள் இடமெல்லாம் வேற இடம் அப்படின்னு அனுப்ப முடியுமா எல்லாரையும் சொன்னாலும் சில ஒரு நாளைக்கு போய் தான் வேற வழி கிடையாது கைபருகணவாய் வழியா போகணுன்னு சொன்னாலும் டைவர் கணியாக போகல நாங்களாம் இங்கேயே பிறந்தோம் கொஞ்சம்னா ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு நிச்சயமாக போய் தான் ஆகணும் சட்டப்படி பார்க்க போனால் மனிதனுக்கு எட்டு அடிதான் சொந்தம்னா அதுவும் சொந்தம் இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு அது ஏதோ அந்த நேரத்துக்கு உடம்பை வைக்கிறதுக்கு தான் இல்லை ஆரிய குருவே ஆரியாங்கிற சப்தத்துக்கு கீதையில் பார்த்தோம் நம்ம அர்த்தம் பார்த்தோம் ஆரியான்னா சாஸ்திரஜா சன்மார்க்கா ஆரியன்னா என்ன அர்த்தம் நெறிமுறைப்படி வாழ்கின்றவனுக்கு ஆரியன்னு பேர் ஐயரா பிறந்ததுனால ஆரியன்னு அர்த்தம் இல்லை ஐயரா பிறந்து நிறைய பேர் இருக்கான் ஆகினால் வந்து ஆரிய குருவே அப்படின்னு சொன்னால் ஆரியகான்னு சொன்னால் சாஸ்திரஜா சன்மார்க்கஸ்தகா நல்ல சாஸ்திரங்களை எல்லாம் அறிஞ்சு நல்ல வழியில் இருக்கிறவர்னு அர்த்தம் அதாவது என்ன மெச்சூர்டு பர்சன் அர்த்தம் பக்குவப்பட்ட மனிதன் அர்த்தம் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவர்னு அர்த்தம் ஆரிய குருவேங்கிறான் அது வடைமொழி போட்டு சொல்ற ஆரிய குருவே பேதம் அறிவது எப்படி ரெண்டு பேருக்கும் பேதமாக இருந்ததுன்னா என்ன பெரிய விசேஷம் அவருக்கும் பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் இருக்கு எனக்கும் பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் இருக்கு அவர் பெரிய பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் அதனால் பெரிய சம்சாரி நான் சின்ன பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் இருக்கு நான் சின்ன சம்சாரி என்ன பெரிய வித்தியாசம்னு சொன்னால் அப்படி இல்லை அவருக்கு ஞானம் இருக்கப்பா அதனால பேதம் அறிவது எப்படி என்றக்கால் காரிய உபாதி ஈசன் காரிய உபாதி ஜீவன் காரண உபாதி ஈசன் காரணோபாதிரயம் ஜீவஹா அப்படின்னு அடிக்கடி சம்ஸ்கிருத்தில் சொல்றோம் காரியோபாதிகி ஐயம் ஜீவஹா காரணோபாதிகி ஐயம் ஈஸ்வர ரொம்ப கவனிச்சு பேசணும் இந்த விஷயத்தையெல்லாம் சாதாரணமா புரிஞ்சுக்கிறது சிரமம் விஷயத்துக்கு வரும் இப்ப டோட்டல் பாடி டோட்டல் மைண்டெல்லாம் கடவுள்னு சொல்கிறோம் இந்த காண்டெக்ஸ்டில் நல்லா புரிஞ்சுங்க கொஞ்சம் இது காசந்திங்கனாலும் விஷயம் அதனால் இப்போ பாடி டோட்டல் சமஷ்டி ஸ்தூல சூக்மக்காரன சரீரத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஈஸ்வரனுங்கிறோம் எஷ்டி ஸ்தூல சூக்மக்காரன சரீரத்தை என்ன சொல்கிறோம் ஜீவன் சொல்கிறோம் இது எப்படி இது முக்கியம் சொல்கிற போது மண்டையை மண்டே ஆட்டிப்போம் அப்படியா சரி சரிப்போம் அப்புறம் கொஞ்சம் போனதுக்கப்புறம் அந்த பக்கம் போன அப்புறம் புரியாது எப்படி அது ஒன்றாகும் அப்படியே புரியாது கேள்வி கேட்டு பதில் சொன்னாலே புரிய போகிறது இல்லை இப்படி இருக்கிற போது கிளாஸில் கேட்டது மாத்திரம் எப்படி புரிய போகிறது வந்து இப்போ ரெண்டு விதமாக நம்ம கடவுளை வச்சுக்கிறோம் ஒன்று பர்சனல் காட் நல்லா புரிஞ்சுங்க பர்சனல் காட் ரொம்ப சௌரியமான கா ரொம்ப ரொம்ப சௌரியம் இவர் வந்து என்னென்னா இவர் வந்து நாமம் போட்டுகிட்டு இருப்பார் கையில் சங்கு சக்கரம் கதையெல்லாம் வச்சுருப்பார் அந்த பர ப பரமபதத்தில் இருப்பார் ரொம்ப சௌரியம் நம்ம ஏதாவது சொல்லி அழணும் ஆசை தீர மனசில் இருக்கிற வருத்தம் தீரை அழணும்னு சொன்னால் அவர்கிட்ட நல்லா அழுதுக்கலாம் சரி பண்ணிக்கலாம் இது ரொம்ப சௌரியம் இப்படி ஒரு ப்ரோக்ராம் போட்டு கொடுத்த பெரியவங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரம் இப்படி நமக்கு நல்ல ப்ரோக்ராம் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த பர்சனல் கால் இவரை தான் நம்ம என்ன சொல்கிறோம் நிமித்த காரணான்னு சொல்கிறோம் இது சௌகரியமாக நமக்கு ஆனால் இது உண்மை இல்லை இது உண்மை இல்லை ஆனால் இது நமக்கு வந்து விவகாரத்து ஏன்னா பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸாக நினச்சிட்டு இருக்கிறதுனால கடவுளுக்கும் ஒரு சௌகரியமாக ஒரு பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் கொடுத்து கொஞ்சம் ரெண்டு கையை எக்ஸ்ட்ரா கொடுத்து எல்லாம் வச்சுட்டோம்னா நமக்கு சௌகரியமாக போச்சு அவருக்கு சக்தி இருக்குதுன்னு சொன்னேன் ஒருத்தர் சொன்ன ஒருத்தர் இன்றைக்கி இல்லை நீ கடவுள் இருக்கு இல்லைங்கிறத பற்றிலாம் எனக்கு விசாரமே தேவையில்லையா எனக்கு நிம்மதிக்கு ஒரு ஆள் தேவை நான் வச்சுக்கணும் எனக்கு அவரை நினச்சா எனக்கு நிம்மதியாக இருக்குது அதனால் நீ வந்து இருக்கு சொல்லு இல்லை சொல்லு என்னத்தையோ பண்ணிவிட்டு போ எனக்கு வந்து முருகனுக்கு பால் குடம் எடுத்தால் நல்லாயிருக்கு காவடி எடுத்தால் நல்லா இருக்குது பாத யாத்திரை போனால் நல்லாயிருக்கு எனக்கு அதில் சந்தோஷம் இருக்குது சுவாமியே சரண பயப்பான்னு சத்தம் போட்டால் எனக்கு ஹுஷியாக இருக்குது ஆகையினால நான் அதை பண்ணுவேன் நல்லா பண்ணுப்பா யார் வேண்டான்னா அது வந்து இது வந்து பர்சனல் காட் தயாங்க சுவாமிஜி லாங்குவேஜில் சொல்லணும்னா இமோஷனல் ரிலேஷன்ஷிப் ரொம்ப சௌகரியமாக இருக்குது இவர் எப்பவும் அவைலபிள் நம்ம சாமியாக இருக்கு நீங்கள் என்ன கூப்பிட்டீங்கன்னா கூட ஃபோனில் கூட நான் கிடைக்க மாட்டேன் ஃபோனில் கூட நான் கிடைக்க மாட்டேன் லேசில் கிடைச்சுடமாட்டேன் ஃபோன்லேயும் கிடைக்க மாட்டேன் நேரில் வந்தாலும் ரொம்ப நேரம் கிடைச்ச போயிட்டு வரேன்னு நானும் போயிடுவேன் நீங்கள் அவரை வந்து ஆளால் கொண்டு வச்சுக்கலாம் ஆளால் கொண்டு ஒரே நேரத்தில் எல்லோரும் மகாவிஷ்ணுவை தியானம் பண்ணுங்கன்னா முடியுமா முடியாதா முடியும் எவ்வளோ சௌகரியமாக இருக்குது அது பாசிபிள் இல்லாத ஒன்றும் பேசலை நம்ம அது சௌரியமாக இருக்குது இப்போ அடிக்க இந்த கிருஷ்ணர் படத்தை போட்டு இப்போ நம்ம வியாசர படத்தை போட்டு முத்திரையை அடித்து ப்ரிண்ட் எடுத்து கூடப்பா எல்லாருக்கும் ஆள் பொண்ணு அப்படின்னா எத்தனை பேர் கூட டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அது சௌகரியமாகவும் இருக்குது வந்து நம்ம ரூமில் மாட்டி வச்சுட்டு கதவெல்லாம் சாத்திட்டு வேணும்னா நம்ம குறையெல்லாம் சொல்லி இன்னும் குறைய இருந்தால் குறைய சொல்லி அழலாம் நிறைய இருந்தால் நிறைய இவ்வளோ கொடுத்தேன்னு சந்தோஷப்பட்டு அரட்டை ஷேர் பண்ணிக்கலாம் மற்ற ஆளுக்கிட்ட ரொம்ப நேரம் பண்ண முடியாது ரொம்ப நேரம்னா ஃபெட்டை போயிடுவோம் போகிறோம் அப்படின்றோம் அது யாராக இருந்தாலும் சரி ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி ஒய்ஃபாக இருந்தாலும் சரி அது குருவாகவே இருந்தாலும் சரி அது யாராக இருந்தாலும் சரி போகிறோம் எப்போ நான் எந்திரிக்கணும்ப்பா போகணும் எனக்கும் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லத்தோணும் இவர் பகவான் சௌகரியம் எவ்வளோ என்ன இதுதான் சொல்கிறேன் என்ன ஒரு அற்புதமான ஒரு கல்ச்சர் பாருங்க நிறைய பேருக்கு இந்த ரூபமே இல்லாமல் திண்டாடின்ட்டு தான் அவன் அப்போ அவருக்கு ஒரு செவ் தேவைப்படுறது செவத்தை பார்த்துன்னு இப்படிங்கணும் அப்போ இப்படியாவது பண்ணுறதுக்கு அங்கே என்னவோ ஒன்று இருக்கணுமே ஏதோ ஒரு ஃபார்ம் வரணுமே எப்படி பண்ணுறது இதுலேருந்து தெரியுது நமக்கு நமக்கும் நிறைய வண்டி வண்டியாக ஸோமெனி ஃபோபியா சோமெனி சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குது அது என்ன எவ்வளவு படித்தாலும் எத்தனை பண்ணாலும் நமக்கு அது போக மாட்டேங்கிறது அப்படி இருக்கிற போது இது ரொம்ப சௌகரியமாக இருக்குது அதான் நான் சொல்றேன் நான் சொல்லியிருக்கேன் திருச்செந்தூர் முருகன் கிட்ட ஒரு ஆள் பெரிய ஆள் பார்த்தா அவர் பென்ஸ்காரில் வந்து இறங்கியிருக்கார் பார்த்து அவர் ஆனால் பக்தினா அப்படி ஒரு பக்தி அவருக்கு பகவான்கிட்ட வந்து திருச்சி முருகன்ட்டு முன்னாடி பேசுகிறார் முருகா உன்னை நம்பி தான் போன தடவை மிளகா போட்ட நீ வந்து அதை வந்து நடுவில் எல்லாம் நல்லா கூடி வர நேரத்தில் வெண்ண திரண்டு வர நேரத்தில் தாலி உடஞ்சிரு பண்ணியே இவ்வளோ உனக்கு யோசித்தோட வேண்டாமா நீ நல்லா ஃப்ரீயாக பேசுகிறார் பக்கத்தில் யார் இருக்கா டோண்ட் கேர் மாஸ்டர் அதை பற்றி கவலையே ஆனந்தம் முருகன்கிட்ட பேசுகிறார் முருகன் அவர்கிட்ட பேசுகிறார் அவருக்கு ஃபீல் பண்ணுறாரு இப்படி அவர் பாட்டுக்கு அழகாக பேசிட்டுருக்கார் முருகன்கிட்ட இந்த பாரு உன்னை நம்பித்தான் மஞ்சள் போட போகிறேன் ஏதாவது பண்ணினேன் அப்புறம் உன்னை பார் அப்படிங்கிறார் முருகன்கிட்ட எவ்வளோ சௌரியமாக பேசுகிறாருங்கிறீங்க நம்மளால் முடியுமா அப்படி நம்ம வந்து நமக்கு ஈகோ நிறைய இருக்குது அதனால் வந்து அப்படின்னா பண்ண முடியாது நம்மளால் சௌரியமாக பேசுகிறார் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதை பார்க்குற அது அது அவர் அதை பிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு மெச்சூரிட்டி வாங்கணும் அது வேறு விஷயம் அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறது அப்படி வந்து நம்ம பர்சனல் கார்டுன்னு சொல்கிறாங்க இமோஷ்னல் ரிலேஷன்ஷிப்புக்கு வேணும் இது வந்து நமக்கு வந்து இப்போ இப்போ எப்படி பிரைம் மினிஸ்டர் இருக்காரோ அது மாதிரி இவராது சாதாரண லோக்கல் ஆள் அவர் லோகநாத் அவர் உலகத்துக்கே தலைவர் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் ஒரே நேரத்தில் அவைலபிள் இதை பற்றி நிறைய கதை சொல்லலாம் ஆனால் இது வந்து அது ஒரு சௌகரியம் அது நிமித்த காரணம் ஆனால் நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம் நிமித்த காரணமாக இருக்கிறதுங்கிறது ஒரு பர்சனலாக வச்சுக்கிறது தான் சௌகரியம் அது எல்லாருக்கும் குழந்தை சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கும் புரியக்கூடிய விஷயம் ஆனால் சத்தியம் அதுவான்னு கேட்டால் ஃபேக்ட் அதுவான்னு கேட்டால் அது இல்லை ஃபேக்ட் அதுவான்னு கேட்டால் அது இல்லை நமக்கும் தூங்குற போது அவர் மறைஞ்சு போயிடுவார் தூங்குற முழிச்சுன்னு இருக்கிற போது கனவு வருவார் இல்லாட்டி நனவலை பேசலாம் நனவலை இப்படி கோயிலில் போய் பேசலாம் கனவுல கனவுல ஒரு ஒரு கோயில் வருமே அந்த கோயில அந்த கடவுள்கிட்ட பேசிக்கலாம் எல்லாம் பண்ணலாம் இது சௌகரியம் ஆனால் சாஸ்திர திருஷ்டியில் பார்க்கும் பொழுது ஆழமாக கடவுளை பற்றிய விளக்கங்களை படிக்கும் பொழுது நமக்கு தான் தெரியும் மாயான்னு ஒன்று அந்த மாயை தான் உலகமாக பரிணமிக்கிறது அந்த ஈஸ்வருடைய அந்த பிரம்மத்தினுடைய அந்த பிரதிபிம்பத்தினால மாயைக்கு வந்து இயங்கும் ஆற்றல் வருகிறது அந்த மாயை பற்றி தான் நமக்கு தெரியும் அது மாயை அது மாயை அதனால் அந்த மாயை தான் உலகமாக பரிணமிக்கிறது அப்படி பரிணமிக்கிற போது கடவுள் ஜீவனாகவும் இருக்கார் உலகமாகவும் இருக்கார் கடவுளாகவும் இருக்கார் நிமித்த அபின்ன நிமித்த உபாதான காரணம் ரெண்டு உதாரணம் சொல்லியிருக்கோம் நம்ம திரும்பவும் நினைத்து பார்க்கவும் சிலந்தி பூச்சி தன்னிடமிருந்தே எப்படி நூலை உற்பத்தி பண்ணி தானே அது இழுத்துக்கவும் முடியும் அது பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி நீங்கள் அது தொ இப்படி வந்துட்டு தொட்டிங்கன்னா பழையபடியும் அத்தனையும் உள்ளே இழுத்துட்டு அதனால சிலந்தி பூச்சி தன்னிடமிருந்தே நூலை உண்டு வண்ணவும் நூலை இழுத்து கொள்ளவும் சக்தி உடையது போல இறைவன் தன்னிடமிருந்தே உலகத்தை தோற்றுவித்து தானே அத்தனைக்குள் அடக்கிக் கொள்ளுகிறார்னு ஒரு திருஷ்டாந்தம் உபனிஷத்தில் சொல்லியிருக்கு இன்னொரு அற்புதமான திருஷ்டாந்தம் நம்முடைய கனவு நம்முடைய கனவு தான் அற்புதமான திருஷ்டாந்தம் இதை காட்டிலும் ரொம்ப அற்புதமான திருஷ்டாந்தம் நம்முடைய கனவு என்ன மனிதன் உறக்கத்தின் துணை கொண்டு கனவுலகை படைக்கின்றான் கனவுல இருக்கிறதெல்லாம் யாரு கனவுல காணப்படும் பொருள்கள் நானே காண்பவனும் நானே எல்லாம் நான் தான் கனவுல அதுபோல உறக்கத்தின் மனிதன் உறக்கத்தின் துணை கொண்டு கனவுலகை படைப்பது போல பரம்பொருள் மாயையின் துணை கொண்டு நன உலகை தோற்றுவிக்கிறது என்று வேதாந்தம் சொல்லுகிறது விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜ அந்தர்கதம் பஷ்யன் ஆத்மனி மாயையா பகிஹி இவ உத்தத்தம் யா நித்ரையா என்று தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் அற்புதமாக சொல்றது எப்படி புறத்திலே இருப்பது போல கனவிலே தோன்றுகிறதோ அதுபோல நனவிலும் புறத்திலே இருப்பது போலத்தான் தோன்றுகிறது அதுவே உண்மை அப்படின்னு கனவை வச்சு சொல்லிட்டோம் அதனால இப்போ இங்கே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா அவருக்கும் பாடி காம்ப்ளெக்ஸ் இருந்தாலும் அவர் விசேஷமானவர் அதை நீ தான் சொல்லிட்டிய சீரியஸ்ன்னு சொல்லிட்டியே அப்புறம் வந்து நான் சீர சிறந்த வாய்ப்பு என்ன அல்பக்யா நம்ம போட்டுக்கணும் சீரிய ஈசனாருக்கும் ஜீவர்க்கும்னு சொன்னால் எனக்கு வந்து அல்பக்யன் சிற்றறிவு படைத்தவன் சிறிய ஆற்றல் படைத்தவன் என்னுடைய அறிவும் ஆற்றலும் எல்லைக்கு உட்பட்டது வரையறைக்கு உட்பட்டது இறைவனுடைய ஆற்றலோ இறைவனுடைய இறைவனுடைய அறிவோ வரையறைக்கு உட்படாதது அவருடைய உபாதி விசேஷம் அதனால தான் சில பேரை பார்க்குற போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் எப்படிரா இவ்வளவு இவ்வளோ காரியம் பண்ணுறாருங்கிறான் சொல்லலை இவனால் வந்து ஒரு பாத்திரத்தை கூட நகர்த்தி வைக்க முடியல அவன் அப்படியே எத்தனையோ வெயிட்டை தூக்குறான்னா அது அந்த ஸ்பெஷல் உபாதி சில பேருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது சில பேரால் அது சில பேருக்கு அந்த சக்தி இருக்குது அது நம்ம என்ன சொல்கிறோம் உபாதி விசேஷங்கிறோம் அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் உபாதி விசேஷங்கிறோம் சில பேருடைய பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸு அப்படி ஒரு யூனிக்காக இருக்குது சொல்கிறாங்க நெருப்ப தொடரான்னு சில பேருக்கு சொல்கிறதே இல்லைங்கிறாங்க அது உபாதி விசேஷம் உபாதி விசேஷமாக இருக்கும் அதனால் தான் வந்து சாஸ்திரங்கள்லையே இப்படி கேட்குறாங்க நீ சொல்கிறேன் உனக்கு ஞானம் வரணும்னா குருக்கிட்ட போகணும்னு சொல்கிற சரி உன்னுடைய குருவுக்கு எப்படி ஞானம் வந்ததுன்னா அவருடைய குருக்கிட்டிருந்து வந்ததுன்னா சரி அவருடைய குருவுக்கு எப்படி வந்ததுன்னா இப்படி கடைசியில் முடியுமா அது கடைசியில் முடியாது கடைசியில் என்னென்னா பிரம்மா கிட்ட இருந்து வந்ததுன்னா சரி பிரம்மனுக்கு எப்படி ஞானம் வந்தது பிரம்மனுக்கு யார் குருன்னா பிரம்மசூத்திரத்தில் ஒரு பெரிய விசாரம் பெரிய டாபிக் இது பிரம்மனுக்கு எப்படி ஞானம் வந்ததுன்னா பிரம்மனுக்கு உபாதி விசேஷம் தானா ஞானம் வந்ததுன்ட்டு பிரம்மனுடைய இதை நீ பேசப்படாது ஏன்னா உனக்கு அந்த மாதிரி பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் இல்லை பிரம்மனையும் பிரம்மன் வந்து நீயும் பிரம்மன் தான் நீ என்ன பிரம்மன் எனக்கு தெரியாது என்னால பிரம்மனுடைய உபாதி விசேஷம் வேற ஓன் உபாதி விசேஷம் வேறப்பா அதனால பிரம்மனுக்கு முத முதல்ல வந்து ஞானம் வந்ததுன்னு சொன்னா அது ஸ்வயம் ஞாத்தா சுயம் ஞானி நீ எல்லாம் அப்படி ஞானம் இல்லை உனக்கு வராது நீ வந்து உணர்த்த உணர்பவன் நீ அது வந்து த பிர வந்து தானே உணர்ந்தவன் அதனால தான் ஓதாத வேதம் உணர்ந்தாய் போற்றிங்கிறார் யாரு திருநாமகரசர் திருநாமகரசர் வந்து ஓதாதே வேதம் உணர்ந்தாய் போற்றி அப்படின்னு இறைவனை பார்த்து சொல்கிறார் அது வந்து இறைவனிடத்தில் இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம் அப்போ ஈஸ்வரனுடைய உபாதி விசேஷம் வேற ஜீவ உபாதியினுடைய அம்சம் விஷயங்கள் வேற அதனால வேதம் அறிவது எப்படி என்றக்கால் அவர் காரண உபாதியாக இருக்கார் நீங்கள் புரிஞ்சுக்கணும் மாயா பரிணாம இந்த உலகமாக பரிணமிச்சிருக்கிற அந்த மாயை இருக்கே பரிணாமி உபாதான காரண திருஷ்டியிலேயும் அப்புறம் நிமித்த நிமித்த காரண உபாதி திருஷ்டியிலே இது உபாதி திருஷ்டியிலையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ரொம்ப நாளாக கேட்குறதுனால நீங்கள் நல்லா புரிஞ்சுப்பீங்கன்னு நம்பி சொல்கிறேன் இதனால் காரண உபாதி ஈஸ்வரன் காரிய உபாதி ஜீவன் அது வந்து காஸ் இது வந்து இஃபெக்ட் அப்படி சொல்கிறோம் முதல்ல அதனால் பகவான் வந்து அவருடைய பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் எப்படின்னா இந்த காரண் காரியங்களெல்லாம் உற்பத்தி பண்ணுற காரண உபாதி நம்ம வந்து காரிய உபாதி காரண உபாதி காரிய உபாதி ஆனால் அவர் எல்லா உடையவர் எல்லா அறிவும் உடையவர் எல்லா சக்தியும் உடையவர் அந்த பகவானுக்கு அந்த லக்ஷணம் இருக்கு எல்லா நற்குணங்களும் பொருந்தியவர் நம்ம கிட்ட இருக்கிற நற்குணமே தகராறு பிடிச்ச நற்குணம் ஆகையினால நம்முடைய நற்குணத்துக்கும் அவருடைய நற்குணத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லை இந்த பேதங்களை தெரிஞ்சுக்கணும் அதனால் அது மாத்திரம் இல்லை வீரிய மிகு சமஷ்டி வியால் பேதமாமே வீரிய மிகு அவர் சமஷ்டிக்கு வீரியம் ஜாஸ்தி உதாரணத்துக்கு வீரியம் மிகு சமஷ்டிங்கிறதுக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கிறோம் இப்போ வந்து ஒரு கல் இருக்குது பெரிய பாறாங்கல் இருக்குது அந்த பாறாங்கல்ல நம்ம ஒத்தனா தூக்க முடியுமா தூக்க முடியாது ஆனால் பத்து பேர் சேர்ந்து தூக்கினா தூக்கிட முடியும் அது டோட்டல் பவர்ங்கிறோம் அதனால்தான் வீரிய மிகு சமஷ்டின்னர் அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம தான் ஈஸ்வரன் நம்ம தான் சேர மாட்டோமே சேர மாட்டோம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னா நம்ம தான் சேர மாட்டோமே நம்ம எல்லாரும் சேர்ந்தோம்னா ஈஸ்வர சக்தி ஒரு டீம் ஒர்க்குங்கிறோம் இல்லையா அது பெரிய காரியங்கள்லாம் பண்ணி காட்டுற பண்ணுற போது அப்போ என்ன தெரிகிறதுனா அதுதான் ஈஸ்வரம் பண்ணுறான் நாட்டு ஓங்காரானந்தா ஜெகந்நாதன் நாட் திருவாஜகம் நாட் மாதவன் அது சேர்றபோது என்னன்னா அது ஈஸ்வரம் பண்ணுற இத்தனை பேர் சேர்ந்து ஒரு காரியத்தை சந்தோஷமாக பண்ணுறோம்னா அப்போ அந்த காரியத்தை பண்ணுறது யாருன்னா ஈஸ்வரம் பண்ணுற இது சிம்பிளாக புரிகிறது அதுலருந்து இது ஈஸ்வரன் பண்ணுறாருங்கிறத வந்து புரிய வைக்கிறது இதை விட எளிமையான விஷயம் என்ன வேணும் அதனால வீரியம் மிகு சமஷ்டி வீரியம் மிகுந்த சமஷ்டி வெஷ்டியால் அதில் இந்த தெரியும் வெஷ்டியில் என்னத்தை வீரியம் இருக்கு லிமிட்டட் கொஞ்சம் தான் தூக்க முடியும் ஏ ஒரு ஒரு பொருளை மைக்க தூக்கிறதுக்குள்ளே கை இதுலேயும் சுடிக்கினாலும் சுடிக்கணு அதனால இது சம இதில் எந்த ப்ராப்ளம் இருக்கு சமஷ்டி தான் ஈஸ்வரன் இது ஒரு தத்துவம் ஞாபகம் வச்சுங்க கடவுளை சமஷ்டியாகவும் புரிஞ்சுக்கலாம் கடவுளை பர்சனலாகவும் புரிஞ்சுக்கலாம் இதுதான் நான் சொல்லிருக்கேன் இல்லையா இப்போது கடவுள் எல்லாம் இருக்கிறார் மரமாக இருக்கிறார் செடியாக இருக்கிறார் கொடியாக இருக்கிறார் புரியுறது இல்லைன்னு சொல்லலை ஆனால் செடியாக இருக்கிறார் கொடியாக இருக்கிறான்னு உடனே சொன்னால் புரிய மாட்டேங்கிறது ஏன் இந்த தென்னை மரத்துக்கு மாத்திரம் வந்தது அதுக்கு வரலாம் ப்ராப்ளம் மாறிடு அப்புறம் பிரச்சனை வித்தியாசமாக போயிடுது இப்போ வந்து தென்னை வந்து எல்லாம் கடவுளுங்கிற பாகனை போய் இந்த தன்மரம் வந்து இப்படி இருக்கே அந்த தன்மரம் அப்படி இருக்குங்கிற போது கடவுளாக பார்த்துட்டு இருக்கோம் அது வேறு திருஷ்டியில் பார்க்குறோம் அப்புறம் எல்லாமே கடவுள்னு சொல்கிறது வந்து சுலபமாகத்தான் இருக்குது ஆனால் அது புரிஞ்சுக்கிற விஷயம் ஆனால் மனசில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் போகணும்னா ஒரு மூலஸ்தானத்தில் ஒரு ஒரு ஐம்பதாயிரரூபா அறுபதாயிரரூபா கொடுத்து செம்பல்லாம் உருக்கி இப்படி ஒரு ஃபார்ம் பண்ணையான்னு சொல்லி தட்சிணாமூர்த்தியாக பண்ணு விநாயகரை பண்ணு சுப்பிரமணிய சுவாமியை பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு கிலோ எவ்வளவு ஐநூற்றஞ்சி ரூபா எங்களுக்கு வந்து அறுபத்தஞ்சி கிலோவில் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுக்குறோம் ஸ்தபதி கிட்டே போய் ஆர்டர்லாம் கொடுத்து அதை வாங்கி வச்சு அதுக்கப்புறம் வந்து கும்பாபிஷேகத்துக்கு குருக்களை எல்லாம் கூப்பிட்டு எல்லாம் பூஜையெல்லாம் பண்ணி அஸ்மின் பிம்பே ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி தேவம் தியா ஜாமி ஆவாகஜாமி அப்படின்னா வந்துட்டார் அப்புறம் நமஸ்காரம் விழுந்து விழுந்து பண்ணுறோம் அந்த செம்புக்கு செம்புக்கு பண்ணுறோமா தட்சிணாமூர்த்தி பண்ணுறோமா தட்சிணாமூர்த்தி பண்ணுறோமா செம்புக்கு பண்ணுறோமா தக்ஷணாமூர்த்தி பண்றோம் நம்ம நம்ம நம்ம நம்ம இது வேறு தட்சிணாமூர்த்தி நீதாப்பா இந்த ஆசிரமம் நீதாப்பா உலகம் அப்படி அங்கே சொல்கிறோம் எல்லாமே கடவுளுங்கிறது வந்து புத்தி ஆனால் அது மனசு கிரகிக்கிறது ரொம்ப கடினம் அதுக்காக என்ன பண்ணுறோம் தட்சிணாமூர்த்தி நீ எல்லாம் நுடுறோம் எல்லாம் நீதான் நீ தான் அத்தனையும் எல்லாம் நீதாங்கிறதுக்கு நீதான் எல்லாம் வித்தியாசம் இருக்கு புரியுது அப்புறம் தெரியும் புரியுதுதான் பெரியவங்களுக்கு விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணும் வியாசருக்கு சங்கராச்சாரியெல்லாம் நமஸ்காரம் ஏன் பண்றோம் இப்படி எங்களுக்கெல்லாம் நல்ல ப்ரோக்ராம் போட்டு கொடுத்தீங்களே ஷண்மத ஸ்தாபனாச்சாரியாயனமாக அருமதங்களை நிறுவி விநாயகரை வழிபடுவதற்கும் முருகனை வழிபடுவதற்கும் இல்லையா ஷண்மத ஸ்தாபனாச்சாரியாகனு அர்ச்சனை சொல்கிறோம் ஏழு ஆறு பிரிவுகளை வச்சு நீ எதில் வேணாலும் நீ கும்பிடு போர் கண்ட்ரோல் பண்ணிக்கோ ரொம்ப அளவாக நீ திண்டே போகாதே அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே இதுக்குள்ளே செலக்ட் பண்ணிக்கோ உனக்கு சாய்ஸ் கொடுக்குறேன் ஃபார்மை ஃபார்ம் சாய்ஸ் கொடுக்குறேன் இந்த இந்த ஃபார்மில் எதாவது சாய்ஸ் தேர்ந்தெடு இல்லாட்டி நீ பத்திரக்காளி அது இதுன்னு பெருசா பண்ணிண்டு ரொம்ப அவஸ்தப்படாம இனி வந்து இதுக்குள்ள இறப்பா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு அதுலயே நிறைய அவாந்திர பேதங்கள்லாம் இருக்கு சப்டிவிஷன்ஸ் எல்லாம் ஏற்பட்டது இருக்கு சாத்தம்னு எடுத்துட்டா போயிண்டே இருக்குது எண்டுல போயிட்டு இருக்கு அப்போ வீரிய சமஷ்டி எஷ்டியால் புரியுறதா அதாவது சமஷ்டியாகவும் ஈஸ்வரனை சொல்றோம் நான் உங்களுக்கு புரியறதுக்காக தான் கொஞ்சம் விசாரம் பண்ணேன் இது வேற ஒரு காரணமும் இல்லை இந்த கான்டெக்ட்டை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பர்சனலாகவும் இப்போ நம்ம ரூபாய் பூஜை பண்ணுறோமே அதுவும் நமக்கு நமக்கு அது வந்து பிடி பிடிக்கு பிடிபடும் மனசுக்கு ஒரு ஃபார்ம்னா உங்களுக்கு உடனே ஜெகந்நாதன் அப்படின்னு சொன்னால் உடனே வந்துடும் ராமநாதன் அப்படின்னா பிடிபடும் அப்புறம் வந்து ஈஸ்வரன் அப்படின்னா என்ன புரியுறதுன்னா ஏதாவது பிடிபடுறதா ஈஸ்வரன் சப்தத்தை யூஸ் பண்ணுறேன் கடவுள்ங்கிற சொல்ல யூஸ் பண்ணுறேன் ஒரு பர்சனை சொல்ற போது டஸ்கு அப்படின்னா ஒரு பிடிப்பு ஏற்படுறது எண்ணத்துக்கு ஒரு பிடிப்பு ஏற்படுறது எண்ணத்துக்கு ஒரு பிடிப்பு ஏற்படுறது கடவுள் போது எண்ணத்துக்கு ஏதாவது சொல்லுங்க பாப்பா பிடிப்பு ஏற்படுறதா இல்லையா கடவுள் அப்படிங்குற போது எண்ணத்துக்கு ஏதாவது பிடிப்பு ஏற்படுறதா கடவுள்னா கடவுள்னா கடவுள் ஏதாவது ஒரு பிடிப்பு ஏற்படுறதா தட்சிணாமூர்த்தி பிடிப்பு ஏற்பட்டுறது அதனால கடவுங்கிற ஒரு தத்துவம் ஒரு பிரின்சிப்பலை புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு ஃபார்ம் தேவைப்படுறது ஆனால் எல்லா ஃபார்மும் கடவுள் தாங்கிறதும் ஒரு ஒரு விஷயம் அதில் சமஷ்டியாக புரிஞ்சுக்கணும் ஆனால் சமஷ்டியை புரிஞ்சுக்கிறதுக்காக பாவனைக்காக தான் வச்சுருக்கோம் சமஷ்டியே கற்பனை அதில் ஒரு கற்பனை என்னதுன்னா இந்த தட்சிணாமூர்த்தி ரூபம் அது ஒரு கற்பனை அது எதுக்குண்ணா நிம்மதிக்காக நம்ம மனதுக்கு நிம்மதியாக இருக்கிறதுக்காக நம்ம குழந்தைகள் எல்லாம் சொல்லி அழகிறதுக்காக நிறைகளை எல்லாம் சொல்லி சந்தோஷப்படுறதுக்காக நமக்கு வச்சுருக்கிற ஒரு சௌகரியம் இல்லாட்டி பிடிப்பு ஏற்படாது ஒரு பிடிப்பு வேணும் லைஃப்பில் எல்லா ஏதோ ஒன்று பிடிப்பு வேணுமே சாதாரணமாக வயசானாலே வந்து இந்த வந்து அந்த செவத்தை கொஞ்சம் பிடிச்சிருந்தால் மேலே வரணும் அது மாதிரி மனசுக்கும் ஒரு பிடிப்பு ஃபார்ம் இருந்ததுன்னா சௌகரியம் ஆனால் ஃபார்ம் சத்தியம் இல்லைன்னு புரிஞ்சுட்டு சத்தியத்தை பிடிச்சிக்கணும் அதுதான் விஷயம் இப்போ வந்து குழந்தை வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது அது வந்து ஒன்று ரெண்டு மூணு சொல்லி கொடுக்குறதுக்காக அந்த அந்த காலத்தில் ஒரு ஸ்லேட் இருந்தது இப்போது இருக்காது தெரியல எனக்கு பார்த்ததில்லை இப்போ தான் எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு அதனால் இப்போ அதெல்லாம் பேசவே முடியாது அப்போது ஒரு ஸ்லேட் இருந்தது அந்த ஸ்லேட்டில் வந்து பாதி வந்து ஸ்லேட் இருக்கும் இன்னொரு பாதி கம்பி போட்டிருக்கும் அதில் வந்து பச்சை கலரில் ஒரு குண்டு மஞ்சள் கலரில் ரெண்டு குண்டு மூணு கலர் கலர் கலராக அது ரெண்டு பாசி மாதிரி இருக்கும் இந்த இந்த கார்லாம் உட்கார பாருங்க சீட்டு அது மாதிரி இருக்கும் சொல்லிக் கொடுக்கணும் ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லிக் கொடுப்போம் அதுக்கப்புறம் அதை திங்க் பண்ணுங்க பாப்போம் ஒன்னு நினைக்கப்படாது நம்பரை கூட நினைக்கிறது திங்க் பண்ணுங்க பாப்போம் ஐடி தான் பிடிக்கும் முடியவே முடியும் அதனால தான் நாம ரூபம் இல்லாத வஸ்துக்களை கடவுள் உண்மையிலே நாமரூபம் இல்லாதவர் நேம் ஃபார்ம் இல்லாத ஏதாவது ஒன்றை திங்க் பண்ணுவோம் தூங்க தான் ஒன்றும் முடியாது வஸ்துவை நினைக்கவே முடியாது மனசுக்கு எப்போவுமே நேம் ஃபார்ம் தேவை அதுதான் விசேஷம் அது வந்து வந்து கா இதுக்குள்ளே வைக்கிறோம் இல்லை காற்று எங்கும் நீக்கமரம் நிறைந்திருக்கு காற்று நீக்கம் வர நிறைஞ்சிருக்கிறதுனால டயருக்குள்ளே பிடிச்சி வச்சுருக்கோம் ஆனால் அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பிரயோஜனமாக இருக்குது போகிறதுக்கு அதான் என்ன சொன்னால் அந்த காலத்தில் இந்த காலத்தில் இந்த ஜோக் சரி வராது எடுபடாத ஜோக்கு ஆனால் அந்த காலத்து ஜோக்கு இது அந்த காலத்தில் ஒருத்தன் வந்து அப்போலாம் லைட் இல்லைன்னா பிடிச்சிருவான் போலீஸ் இப்போ எது இருந்தாலும் சரி பைசா கொடுத்தா விட்டுருவான் என்ன இருந்தாலும் விட்டுருவான் அப்போ வந்து லைட்டு இல்லைன்னா சைக்கிளில் பிடிச்சிடுவான் டபுள்ஸ் போனால் பிடிப்பான் ட்ரிபிள்ஸ் போனால் கேட்கவே வேண்டாம் நிறைய ஸ்டேஷன் தான் அப்போ வந்து இந்த டபுள்ஸ் போத்தில சைக்கிளில் லைட் இல்லாமல் போனான் ஊருக்குள்ள சிட்டிக்குள்ளே பிடிச்சிட்டான் போலீஸ் அவன் என்ன பண்ணான் ஏன்பா லைட் இல்லாமல் போகிறே அப்படின்னா லைட்டு தான் எங்கேயும் இருக்கு என்னத்துக்கு ஏன் என் அவன் உடனே என்ன பண்ணான் அப்படியே தம்பி இந்தான்னு டியூப்பில் இருக்கிற அந்த காற்றை பிடிங்கி விட்டுட்டு காற்று தான் எங்கேயும் இருக்கே போய்க்கேன்ட்டான் அது மாதிரி காற்று எங்கேயும் இருக்குதுன்னா கடவுள் எங்கேயும் இருக்காருண்ணா இருக்கார் வாஸ்தவம் தான் எனக்கு ஒரு பிடிப்பு கோணும் எனக்கு பயன்படணும்னா என்னென்னா அதுக்கு உள்ள எப்படி டியூப்புகள் இருந்தால் எனக்கு சைக்கிளில் போகிறதுக்கு சௌகரியமாக இருக்குமோ எனக்கு வந்து காரில் ட்ராவல் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்குமோ அது எனக்கு ஒரு பிடிப்புக்கு பகவான் ரூபம் நாம ரூபம் வேணும் இது புரிஞ்சுக்கணும் இந்த ஃபிலாசியை பேஸ்பு ஃபிலாசபி வந்து இது பின்னாடி இது இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் இதை வச்சு தான் தெரிந்ததை கொண்டு தான் தெரியாத புரிய வைக்க முடியும் தெரியாத புரிஞ்சுக்கிட்ட பிறகும் தெரிஞ்சதை வச்சு அடுத்தவொன்னு டீச் பண்ணிட்டே இருக்கணும் எதுதான் விஷயம் இதனால தான் ச சம்பிரதாயம் இருந்துட்டு இருக்குது அனாதிகாலமாக அப்படி இருக்கு அதில் வீரிய சமஷ்டி வெஷ்டியால் பேதமாமே அப்போ ஜீவனுக்கு வந்து வீ சீரியங்கிறது அடைமொழிவு கொடுக்கலை அதுதான் நமக்கு தெரியுமே சீரியாமை இல்லை சிறந்த இல்லை தாழ்ந்த தான் தாழ்ந்தங்கிறது ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் உபாதி திருஷ்டியில் சைத்தன்ய திருஷ்டியில் இல்லை நீங்கள் உடனே வேதாந்தத்தை ஆழமாலாம் இப்போ என்ன இப்போதான் ஆரம்பிச்சு படிச்சுட்டு இருக்கோம் ஃபிலா சொல்லியாச்சே பிரஜான பிரம்மா ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்கப்படாது ஏன்னா இப்போ தான் பாடம் ஆரம்பிச்சு போயின்னு இருக்கு இப்போதான் இங்கே ஒன்று ரெண்டு டீச்சிங் நடக்கிறது இப்போ அல்ல வீரியம் இது சமஷ்டி வெஷ்டியால் பேதமா சமஷ்டி வெஷ்டி பேதம் பார் வெஷ்டி ஜீவகா சமஷ்டி ஈஸ்வரஹா காரணோபாதி ஈஸ்வரகா காரியோபாதிகி ஜீவா இது தெளிவு கிளியர் அதனால பேதமாமைங்கிற சொல்லிவிட்டார் அப்புறம் வந்து சரி வெஷ்டி சமஷ்டினா என்னன்னு தெரியல அடியேனுக்கு அப்படிங்கிறான் தாங்கள் சமஷ்டிங்கிறீர்கள் வெஷ்டிங்கிறீர்கள் வெஷ்டினா என்ன தனி சமஷ்டினா என்ன பொது அவ்வளவுதான் நம்ம பாஷையில் எழுதிக்க வெஷ்டி என்றால் தனி சமஷ்டி என்றால் பொது எல்லாம் சேர்ந்தது சமஷ்டி அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றார் சமஷ்டி வஷ்டிகளின் இயல்பு இங்கே பாருங்க அந்த இவர் இவர் பொன்னம்பர சுவாமியோட உரையை பாருங்க ஆரியத்தன்மை செயலின் உரிய எனும் வாசிட்ட செய்யுளான் அறிக வாசிஷ்ட செய்யுள்ள சொல்லியிருக்கான் அது அங்கிருந்து படித்து தெரிஞ்சுங்கன்ட்டார் எப்படி அதனால நான் வந்து ரொம்ப விளக்கம்லாம் சொல்ல வேண்டாம் அந்த புஸ்தகத்தில் இருக்கு அதை போய் படிங்கிட்டார் அந்த புஸ்தகம் எங்கே இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியல ஆரியத்தன்மை செயலின் உரிய புத்தம் அவைலபிள் ரொம்ப நல்ல புத்தம் ஆரியத்தன்மை செயலின் உரிய எனும் வாசிஷ்ட செய்யுளான் அறிக காரண உபாதி காரிய உபாதிகள் முறையே மாயை அந்த என்று சஞ்சேபசாரீரகத்தில் கூறப்பட்டுள்ளன சஞ்சேபசாரீரகத்துல இருக்குன்னு சொல்லணும்னா இவர் எப்படி படிச்சிருக்கணும் யோசிச்சு பார்த்துங்க பொன்னம்பல சுவாமியுடைய பெருமையை இவ்வளவு சுருக்கமா சொல்லணும்னா அவரை எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கணும் சங்கராச்சாரியர் இது தான் சொல்கிறார் இதை வச்சுக்கிட்டே இறைவன் எல்லாம் அறிந்தவனுங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்கிறார் வேதமே இவ்வளவு விஷயங்களை பேசுகிறது இந்த வேதத்தை கொடுத்த கடவுளுக்கு எவ்வளவு அறிவு இருக்குன்னு சொல்லணுமா ஒருத்தன் புஸ்தகம் எழுதுறான்னா அந்த புஸ்தகம் எழுதுகிறவனுக்கு புஸ்தகத்தை காட்டிலும் அறிவு இருக்குமா இருக்காத சந்தேகமாக இருக்கணும் அத்தனையும் அவன் புஸ்தகத்தில் கொண்டு வர முடியுமா கொண்டு வந்துட முடியாது அதனால் வேதம் வந்து ஆதிசங்கரர் இதில் பிரம்மசூத்திரத்தில் நாலாவது சூத்திரத்துக்கு அர்த்தம் சொல்றார் சாஸ்திரயோனித்வாத் கடவுள் இருக்கிறாருங்கிறத நிரூபிக்கிறதுக்கு பல காரணங்களை சொல்கிறார் வாழ்க்கையில் நாம் கடவுளை பற்றி ஆராய்ந்தே ஆக வேண்டும் துவங்குகிறது கடவுள் என்பவர் யார்னா இந்த உலகத்திற்கு காரணம் காரணமானவர் யாரோ அவரே கடவுள்னா அப்புறம் மூணாவது அவர் இருக்கிறார் என்பதற்கு என்ன பிரமாணம் சாஸ்திரமே பிரமாணம் மூன்றாவது சூத்திரம் சாஸ்திர யோனித்வாத் முதல் சூத்திரம் அசாத்தோ பிரம்மஜிக்னாசா ரெண்டாவது சூத்திரம் வந்து ஜென்மாத்தியசேயதாக மூணாவது சூத்திரம் என்ன சொல்லுகிறது சாஸ்திர யோனித்வாத் சாஸ்திரம் தான் சாஸ்திர பிரமாணத்தினால்தான் கடவுள் நிரூபிக்கப்படுகிறார்னா சாஸ்திர பிரமா சாஸ்திரம் முழுக்க கடவுளை பேசுங்கிறதுங்கிறதுக்கு என்ன பிரமாணம்னா அதில் கன்சிஸ்டாக அதுதான் டாபிக் இருக்குது பாருங்கிறார் தத்துவ சமன்மயாத் எல்லாம் சூத்திரங்கள் அற்புதமான சூத்திரங்கள் கடவுளை பற்றி ஆராய்ந்தே ஆக வேண்டும் கடவுள் என்பவர் யார் எவரிடமிருந்து உலகம் உண்டாயிற்றோ அவ்வளோதான் அதனுடைய அந்த சூத்திரத்தை வச்சுன்னு திருக்குறள் எப்படி அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டின்னு சொல்கிறோமோ அது மாதிரி இந்த சூத்திரம் விளக்கி போகுது அப்புறம் அடுத்தபடியாக என்னென்னா மூணாவது என்னென்னா சாஸ்திர யோனித்வா சாஸ்திர கர்த்தாவாக இருப்பதால் அப்படின்னா சாஸ்திரத்தில் அவரைத்தான் சொல்லியிருக்குங்கிறது எப்படி நீ சொல்றேன்னா படிச்சுப்பாரு ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் முதல்லேருந்து கடைசி வரைக்கும் படிச்சுப்பார் தத்துவம் சமன் வையாது கன்சிஸ்ட்டாக ஒரு சப்ஜெக்ட் பேசிகிட்டே போகிறது வேதம் அதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லி முடித்தார் அதுக்கப்புறம் இன்னும் இருக்குது இது நாலு சூத்திரம்தான் இதை படிக்கிறதுக்கே ரெண்டு வருஷம் ஆயிடும் ஒழுங்காக படித்து நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கே நான் ரெண்டு வருஷம் ஆகிடும் அதுக்கப்புறம் விளக்கம் மொத்தம் எத்தனை சூத்திரம் தெரியுமோ ஐநூற்றி சூத்திரம் இருக்குது இது பரவாயில்லை ஞானகாண்டம் கர்மகாண்டத்துக்கு எவ்வளோ சூத்திரம் செய்வோம் ரெண்டாயிரத்து சில்ற சூத்திரம் பன்னெண்டு வால்யூ நமக்கு ஆயுசே பத்தாது பொறுமையும் இருக்காது இதுக்கே நமக்கு பொறுமை இல்லை அப்படி இருக்கிற போது அடுத்த புத்தகத்தை படிக்கிற சங் காரண உபாதி காரிய உபாதிகள் முறையே மாயை அந்த என்று சஞ்சேபசாரீரகத்தில் கூறப்பட்டுள்ளது மாயோபாதிகி ஈஸ்வரகா அவருக்குனால மாயோபாதிகா தத்துவபோதனம் வந்திருக்கு இல்லையா மாயோபாதிக்சு ஆத்மா ஈஸ்வரத்விச்சதே அவித்யோபாதிக் ஆத்மா ஜீவயித்விச்சதே தத்துவபோதமெல்லாம் எங்கேயோ இருக்கு புரியுதா வந்ததில்லை மாயா மாயையை உபாதியாக கொண்ட சைதன்யத்துக்கு ஈஸ்வரன் என்று பெயர் அறியாமையை உபாதியாக கொண்ட சைதன்யத்துக்கு ஜீவன் என்று பெயர் அப்படின்னு சொல்லி தத்துவபோதத்தில் ஒரு காலத்தில் படித்தோம் என்பதை நினைத்து பார்ப்போம் நல்ல காரண உபாதிகள் காரிய உபாதிகள் முறையே மாயை அந்த கரணம் என்று சங்கேபாரீரகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சாரீரகம்னாலே சரீரத்தில் இருக்கிற ஆத்மான்னு அர்த்தம் அதனாலதான் அதுக்கு சாரீரக சூத்திரம்னு பேர் பிரம்மசூத்திரத்துக்கு இன்னொரு பேர் பார்க்கலாம் நீ அடுத்த பாடலுக்கு போகலாம் இப்படி போனால் பாட்டு முடியாது மரங்கள் போல் னியுடல் வெஷ்டி என்பார் பரம்பியவெல்லாம் கூட்டி பார்ப்பதே சமஷ்டி என்பார் இறங்கிய பல ஜீவர்க்கும் ஈஷர்க்கும் பேதமீதே இதன் பொருள் பாத்தீங்களா இதன் பொருள் வெளி வெளினா என்ன வெளினா வெளியே பார்க்கறது இல்லை வெளினா தெளிவுன்னு அர்த்தம் வெட்ட வெள்ள வெளிச்சமாக இருக்குது சொல்கிறோம் இல்லையா தெள்ள தெளிவாக இருக்குன்னு இதுக்கு அர்த்தமே போடலை பாருங்களேன் அவர் போட விட்டார் பாருங்கள் மொத்தத்துக்காக பதவுரை போட்டார் பார்த்தீங்களா இதில் யாருக்கு வெளின்னா கேள்வி வெளின்னா சரி அவருக்கு வெளியாக இருக்குது அதனால் என்ன நினைக்கிறாருன்னா அவர் அவரோட ஸ்டாண்டர்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் அவர் எழுதியிருக்காரு நம்ம அதை வச்சு நம்ம படிச்சு நோக்கான் இருக்கோம் அவரோட ஸ்டாண்டர்டில் அப்படி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்காங்க அவருக்கு தகுந்த அப்படி எழுதிட்டார் இந்த அப்படி தான் பஞ்சதசையில் பல வியாக்கியானத்தில் அப்படி அவர் ஸ்பஷ்ட ஒர்ச்சாஹா அப்படின்னு இருக்கும் அதுதான் புரியாது நமக்கு சரி டிப்பினியை பார்க்கலாம்னா அதிஸ்பஷ்டா அப்படின்னு போட்டுருவோம் ரொம்ப நல்லா ஸ்பஷ்டமாக புரிகிறதுன்னு சொல்லுவாங்க கடைசியில் என்னமாக்கிறதுனா எங்கேயோ நமக்கு செயின் விட்டு போச்சுன்னு நமக்கு தெரியும் படிச்சுடலாம் புரிஞ்சுடலாம் மரங்கள் போல் எஷ்டிபேதம் மரங்கள் போல் எஷ்டிபேதம் ஒரு ஒரு மரமும் எஷ்டி வனம்னு சொன்னால் என்ன அது எல்லாருக்கு மாமரம் இருக்கு புளிய மரம் வனம்னு சொன்ன தயான் இந்த எக்ஸாம்பிள நிறைய சொல்கிறாருச்சிங்களோ தயாள் சுவாமிஜியோட லெக்சரில் நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம் அதனால ஹோல் பிரபஞ்சம் ஈஸ்வரன் சொல்கிற எல்லாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஈஸ்வரன் தான் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரனைத்தான் நம்ம பூஜை பண்ணுறோம் சொன்னார் இல்லையா ஒரு வார்த்தை கவனிச்சார் சொன்னார் நம்ம சோ மெனி காட்ஸை ஒர்ஷிப் பண்ணல ஒன் காடையும் ஒர்ஷிப் பண்ணல ஓன்லி காடுன்னார் ஓன்லி காட் விர்ஷிப் ஓன்லி காட் வேற எதையும் நாம் ஒர்ஷிப் பண்ணுறதே இல்லை நம்ம மரத்தை பூஜை பண்ணலை நதியை பூஜை பண்ணலை மலையை பூஜை பண்ணலை மலை ரூபமாக இருக்கிற கடவுளை பூஜை பண்ணுறோம் எல்லாமே கடவுள் தான் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி பாடல்களை சிந்திக்கரங்கள் போல் வெஷ்டிபேதம் வனமெனல் சமஷ்டி பேதம் சமஷ்டிங்கிறது ஒரு வகையான அர்த்தம் இது சமஷ்டிபேதம் ஜர சரங்கள் ஸ்தாவரங்கள் பேதத்தனி உடல் சரங்கள் ஸ்தாவரங்கள் ஒரு தோப்பினுள் இத்தொரு விருக்ஷம் இத்தொரு விரக் என்றார் போல்வது வெஷ்டியாம் இவர் கொஞ்சம் விளக்கந்தர் வடிவேல் செட்டியார் அதுக்கு தான் இதை வச்சுருக்கேன் நான் விரக்ஷம் பாருங்க வரும் பாருங்க மரம்னு போட்டிருக்கு பாட்டிலேயே இத்தொரு விரக்ஷம் என்றால் போல்வது வெஷ்டியாம் விரட்சம் எல்லாவற்றையும் ஒருங்கு சேர்த்து இத்தொரு தோப்பு என்றார் போல்வது சமஷ்டியாம் அங்கனமே சர அச்சர வடிவாய் தமிழ் வேற்றுமையுடைய உடல்களில் ஜீவர்களுக்கு தனித்தனி நான் நான் என்று உண்டாகும் அபிமானமே வெஷ்டியாம் நம்ம எல்லாருக்கும் தனித்தனியாக நான் விஸ்வநாதன் நான் ராமநாதன் நான் சோமநாதன் நான் ஜெகந்நாதன் நான் பரந்தாமன் நான் அப்படிலாம் பேர்லாம் சொல்கிறோமோ இல்லையா இது இந்த நான் நான் தனித்தனியாக சரங்கள் அச்சரங்கள்னர் சரங்கள் ஸ்தாவரங்கள் ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா சராச்சர வடிவாய் ஜீவர்கள் தம்முள் வேற்றுமை உடைய உடல்களில் ஜீவர்களுக்கு தனித்தனி நான் நான் என்று உண்டாகும் அபிமானமே வெஷ்டியான் அவ்வெல்லாவற்றையும் ஒருங்கு சேர்த்து அவற்றில் ஈசனுக்கு தான் என்று உண்டாகும் அபிமானமே சமஷ்டியான் இதுவே ஜீவ ஈச பேதத்திற்கு காரணமாம் ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் பேதம் என்னங்கிறத பற்றி கடவுள் தத்துவத்துக்கும் ஜீவ தத்துவத்துக்கும் உள்ள வேற்றுமை இவ்வாறு விளக்கப்படுகிறது இதெல்லாம் அத்வைத்த திருஷ்டி அத்வைத்த திருஷ்டி இது இது விசிஷ்டாத்வைதிகளும் கிட்டத்தட்ட இப்படி சொல்லுவாங்க ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து நம்ம பார்ட்டு கடவுளில் ஒரு பார்ட்டு நாமன்னு சொல்கிறதுனால எப்படி இந்த உடம்புக்குள்ள எத்தனையும் அணுக்கள் இருக்கோ அது மாதிரி கடவுள் பெரியவர் இத்தனை அணுக்களையும் உடையவர் இந்த உடம்புல இருக்கிற அத்தனை அணுக்களையும் உடையவனாக நான் இருக்கிற மாதிரி பல்வேறு உயிர்களை உடையவராக இறைவன் இருக்கிறார் என்று அவர்கள் சொல்லுவார்கள் அது அவர்களுடைய சித்தாந்தம் ஆக ஜர சராசர வடிவாய் தமிழ் வேற்றுமையுடைய உடல்களில் ஜீவர்களுக்கு தனித்தனி த நான் நான் என்று உண்டாகும் அபிமானமே எஷ்டியாம் ஜரங்கள் தாவரங்கள் வேத தனி உடல் எஷ்டி என்பார் விளக்கம் சொல்றார் பரம்பிய எல்லாம் கூட்டி எல்லாவற்றையும் கூட்டி பார்ப்பதே சமஷ்டி என்பார் இறங்கிய பல ஜீவர்க்கும் ஈசர்க்கும் இறங்கிய இறங்கியங்கிறதுக்கு இவர் அர்த்தமே சொல்லலை இதுவேறம் இதுவே இறங்கிய பல ஜீவர்க்கும் நம்ம ஏதாவது அர்த்தம் பண்ணிக்கணும் என்ன வந்து பரம்பியன்னா புரியறது சரங்கள் ஸ்தாவரங்கள் சரங்கள்னா அசையறது ஸ்தாவரங்கள்னா என்னது அசையாதது சரங்கள் ஸ்தாவரங்கள் அசையாதது புரியுது ஏதாவது ஒரு பதம் புரியலன்னா புரியலங்கிறத சொல்லிடுங்கோ அப்புறம் விளக்கி சொல்லிடுறேன் அப்புறம் இறங்கிய பல ஜீவர்க்கும் இறங்கிய பல ஜீவர்க்கும்னு சொன்னா இறைவனுடைய இரக்கத்துக்கு உரிய அப்படின்னு சொல்லலாம் மிகவும் இறங்கிய இந்த ரா வேற வித்தியாசமா இருக்கு இறங்கிய இறங்கியனா கீழே இறங்கியன்னு சொல்ல முடியாது தோன்றிய அப்படி சொல்லலாம் வேற வழி இல்லை ஏதாவது ஒரு அர்த்தம் சொல்லணும் அப்போ இறங்கிய பல இவரும் அர்த்தம் சொல்லலை கை நம்ம சரி இவராது சொல்லுவாருனா இதுவேன்னு விட்டார் அவரும் இறங்கியங்கிறதுக்கு இதுவேங்கிற அர்த்தம் எப்படி கண்டுபிடிக்கிறது அதனால நம்ம சொந்த அர்த்தம் சொல்ல வேண்டிதான் நம்ம சொந்த அர்த்தத்தை சொல்ல வேண்டிதான் சொந்த அர்த்தம் தப்பா இல்லாமல் இருக்கணும் பார்த்துக்கணும் அவ்வளவுதான் அப்போல கல்பிதம்னு மாதிரி தயான்சாமி அதுதான் தலைக்கு மேலேருந்து தான் வந்திருக்கு உள்ளேருந்து வரலன்னுட்டு தலைக்கு உள்ளேருந்து வர்றது வேறே தலைக்கு மேலேருந்து வர்றது வேறேன்னு அதனால் வந்து ரொம்ப அந்த அந்த மாதிரி பெக்யூலர் திங்க் பண்ணுறது அவரால் தான் முடியும் வந்து தலைக்கு அதாவது கபோலம்னு சொன்னால் இந்த போர்ஷன் இருக்குல்ல கபாலம்னு பேர் இந்த ஓடு இருக்கே அது ஓட்டுக்கு உள்ளே என்ன இருக்கு மூளை இருக்கு அதனால் ஸ்வ கபோல கல்பித்தம்னு சொல்லுவாங்க ஏதாவது சில இதெல்லாம் வந்து கரெக்டாக சொல்லலன்னு வச்சுக்கங்களேன் மீனிங்லாம் இது வந்து ஸ்வ கபோல கல்பிதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்வ கபோல கல்பிதம்ங்கிறது வந்து இன்டெரக்டாக அது திட்டுறது தான் ஸ்வ கபோல கல்பிதம்னால் கபோலம்னு சொன்னால் இது தான் மூளையிலேருந்து வரல இது ஓ மண்டை ஓட்டிலேருந்து தான் வந்தது இந்த விஷயம் மூளையிலேருந்து வந்தால் சரியாக வந்திருக்கும் அப்படின்னு அர்த்தம் சொல்லிவிடுவாங்க அது ஒரு அது அழகாக திட்டுறது கூட ஒரு நாசூக்கா திட்டுறது அது வந்து போல கல்பிதம் இறங்கிய பல ஜீவர்க்கும் ஈஸ்வர்க்கும் பேதம் ஈதே ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் பேதம்ங்கிறது இதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற டாபிக் என்னன்னா ஜீவேஸ்வர ஜீவேஸ்வர பேத விஷய விசாரா ஜீவேஸ்வர பேத விஷய விசாரா ஜீவேஸ்வர பேதம்ங்கிறது எந்த திருஷ்டியில் சொல்கிறோம் அப்படிங்கிறது நம்ம தான் கடைசியில் பண்ண போகிறது என்ன அபேதம் பண்ண போகிறோம் ஆனால் இப்போ பார்க்கறது வேதம் நீ அடுத்த பாட்டுக்கு போகலாம் கற்பனை வந்தவாறு காட்டினோம் கற்பனை சொற்பனம் செற்புதை மழைக்காலம் போய் காலம் போய் தெளிந்த ஆகாசம் போலும் ஆகாசம் போலும் அற்புத முக்தி சேரும் அபவாத வழியும் கேளா பாட்ட படிக்கிற போதே புரியது கற்பனை வந்தவாறு காட்டினோம் கற்பனை காட்டினோம் எப்படியெல்லாம் கற்பனை உண்டாச்சு பரம்பொருள் மீது கயிற்றில் பாம்பு போல அம் மெய்பொருளில் இப்படி போல நாம ரூபங்கள் இரண்டுமின்றி ஒப்பமாய் இரண்டற்று ஒன்றாய் உணர்வொழி நிறைவாய் நிற்கும் அப்பிரம்மத்தில் செப்பு கற்பனையினாலே தோ தோன்றியெல்லாம் செப்பு கற்பனையினாலே ஜனித்தவென்று அறிந்து கொள்ளே அந்த பாட்டை மரபாடம் பண்ணிவிடுங்க ரொம்ப முக்கியம் எல்லாமே மரபாடம் பண்ணால் நல்லது உங்களுக்கு அதனால் நல்லதுன்னு எனக்கு இல்லை எனக்கோ ஆசிரமத்துக்கோ இல்லை உங்களுக்கு உங்களுக்கு மோஷம் கிடைக்கும் அவ்வளோதான் கற்பனை வந்தவாறு காட்டினோம் கற்பனை எப்படி வந்ததுன்னு காட்டினோம் காண்பவெல்லாம் சொற்பனம் போலும் சொற்பனம் போல எப்படி சொப்பனம் வந்து சொப்பன காலத்தில் சத்தியம் ஜாகிரத அவஸ்தையில் மிச்சியாயோ அது மாதிரி இங்கே போலுங்கிறதுலேருந்தே புரிஞ்சுக்கணும் சொப்பனத்தையும் இது அது மாதிரி இது புரிஞ்ச உடனே போகலையாங்க கூடாது அப்புறம் இருக்கத்தான் இருக்கும் நீங்கள் சொப்பனம் போலேன்னு சொன்னீங்க சொப்பனம் போலே என்ன நடத்த சொப்பனம் எப்படி விழிப்பு நிலையில் பொய்யோ அப்படி அறிவு நிலையில் இவ்வுலகம் போய் ஆனால் அறிவு நிலையில் வந்து அறிவுக்கு அப்புறம் உலகம் தோன்றி கொண்டு தான் சொப்பனம் வந்து மறைஞ்சு போன மாதிரி அப்படியே டோட்டலாக போயிடாது சொப்பனம் முழித்த உடனே சொப்பனத்தை காணவே இல்லை அந்த சாமியத்தும் இங்கே கிடையாது சொப்பனம் பொய்யுங்கிறது இங்கே சாமியமே தவிர சொப்பனம் போல சொனத்தில் எப்படி பொய் சொப்பனம் வந்து ஜாக்கிரத வசதியில் எப்படி பொய்யோ அது மாதிரி இது ஞான ஞான திருஷ்டியில் இது பொய்ங்கிறதுல தான் சாமியமே தவிர பொய்யுங்கிறதுல தான் சாமியமே தவிர மறைகிறத்துல சாமியம் இல்லை புரியுறதோ சாமியம்னு தெரியுறதோ அது பற்றி அப்புறம் சாமியம்னா என்ன அந்த தன்மை திருஷ்டாந்தத்தினுடைய இது அதனால சொப்பனம் போலன்னா இல்லாட்டி இது சொப்பனம்னே நேரடியாக சொல்லிடலாமே சொப்பனம் இதுவும் ஒன்னாக இருந்ததுன்னா அப்புறம் சொப்பனத்துக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது வித்தியாசம் இல்லை அதில் என்ன நம்ம வந்து ஜாகிரத அவஸ்தையில் தான் விசாரம் பண்ணணும் இல்லையா நம்ம ஜாக்கிரத அவஸ்தையில் தான் இருக்கும் ஆமாம் ஜாகிரத தான் விசாரம் பண்ணணும் சொப்னாவஸ்திலையா விசாரம் பண்ண முடியாது ஜாகிரத அவஸ்து விசாரம் பண்ணாலே புரிய மாட்டேங்க சரி அப்புறம் போலும் என்றே துணிந்தவன் ஞானியாவான் உறுதியாச்சு சொல்றான்னா சோ கன்விக்ஷன் சோ கன்வின்ஸ்டு அதனால துணிந்தவன் ஞானியாவான் அதுக்காக என்ன சொல்றேன்னா செற்புதை மழைக்காலம் போய் தெளிந்த ஆகாயம் போலும் ஆகாசம் போலும் செற்புதை ஆனால் மேகன் நெருங்கிய வருஷா காலம் ஒழிந்து எப்படி தமிழ் உலரையை பாருங்க வருஷா காலம் ஒளிந்து அதனால் மழை பெய்கிற காலம் செற்புதை மழைக்காலம் போய் தெளிந்த ஆகாசம் போலும் ஆகாசம் ரொம்ப கிளியராக இருக்குது அப்படியே கிளியர் ஸ்கைன்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி அதை சொல்கிறார் அற்புத முக்தி சேரும் அது மாதிரி இதெல்லாம் வந்து மழைக்காலம் மாதிரி நமக்கு ஒரே ப்ராப்ளம் இந்த உலக விஷயங்கள்லாம் அதே மாதிரி அற்புத முக்தி சேரும் அப்பவாத வழியும் கேழாய் இதுவரைக்கும் நான் கற்பனையை சொன்னேன் அந்த கற்பனையை நீக்கிற முறைய சொல்றேன் கேளுங்கிறார் என்னைக்கு நாளை காலம் ஐயனே எனதுள்ளேன் என்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி ஈஸ்வரோ குரு ராத்மேதி மூர்த்தி பேதவிபாகினே வோமவாஹாட்சிமூர் நம ஓம்ஷா்ஷா ஹரி ஓ